எங்கயோ அவனு தயுமா நம்ம முடியல இருந்த நம்ம அப்படித்தான் நல்ல வேலை எப்ப ஏதோ பரவாயில்ல செய்ய வேணாமா திருநீர் பூசிக்க வேணாமா அப்போ நாதன் நடனும் அஞ்செடுத்தும் தான் திருவையின் பெருமையின் சொல்லுகிறேன்னு சொன்னார் நாதன் நடனா நாதன் நடனம் ஏது அஞ்சு தான் அதையும் சொல்லுகிறேன் இந்த வினாக்களுக்கு விடைதான் உண்மை வழக்கம் என் கேள்விக்கு என்ன பதில் அதான் அதான் உண்மை வழக்கம் அருமையான இப்ப நாதனம் நடனத்தை மூன்று விதமா பிரிச்சுக்கிறாங்க மூன்று விதமா அந்த நடனம் அமைகிறது ஒன்று ஒன்று ஊன நடனம் ஊன நடனம் என்று பார்த்தா நீங்க பதிப்புல இருக்கு எல்லாம் பதிவுல போட்டுருவ இன்னொன்று ஞான நடனம் ரெண்டாவது இன்னொன்று ஆனந்த நடனம் ஒருவனே தான் ஒருவன் காண்க நடராஜாதான் அவன் உட்காந்து ஏன்னா அந்த ஞானம் பிறத்துக்காங்க எல்லாம் ஆச்சு ஒரு வேலைக்கு போயிட்டா சரி அப்ப எல்லாம் வாடா படம்னு சொல்ல மாட்டான் நம்ம தம்பி கல்யாணம் வச்சிருக்கேன் தம்பிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்ப என்ன அது என்னது ஞான நிறம் இல்லனம் கொடுக்கிறோம் அவனுக்கு ஒரு குழந்தை இருந்தாலும் பிறந்த எல்லாம் பையங்களா சொரிமா பேரம்பிள்ள சரியமா இருக்குது எப்படி சாமி நம்ம தம்பி இருக்கிறான் ஆனந்தமா இருக்கு அப்ப ஒரு தந்தை ஒரு காலத்துல அடிச்சு திருத்தி ஒழுக்குகிறான் இன்னொரு காலத்துல தம்பி எல்லா இருக்கணும் அது போல ஆண்டவனும் ஊன நடனம் என்று இந்த ஆன்மாவானது உயிரானது அந்த ஆணவத்தோடு இருக்கலவா அதை நீங்கிறதுக்காக ஐந்தொழில் செய்யறான் ஐந்தொழில் அழித்து அருடி ஐந்தொழில் நீங்குவதற்காக உயிருக்கு இருக்கிற ஊனத்தை நீக்குகிற நடனம் ஊன நடனம் ஊனம்னு வேற இருக்காரு உயிரிலுக்கு இருக்கிற ஊனத்தை நீக்குவதற்காக அவன் ஆடுகிற நடனம் ஊங்க நடனம் அப்படிங்களா எப்படி இருக்காஜா தோற்றம் அந்த உடுக்கு அடிக்கிறான் எதுக்குன்னு கேட்டா இந்த ஆணவத்தோட கூட இருக்கிற அந்த ஆன்மா அந்த ஆணவத்தை நீக்கி இருமனி ஒப்பெல்லாம் வர வேண்டும் என்பதற்காக அதுக்கு உடம்பு கிடம்பு கொடுக்கறவங்க பாருங்க படைத்தல் அதுக்காகத்தான் இப்படி ஆடிங்கே இருக்கிறான் படைப்பதற்காக படைச்சுட்டா போதுமா ஒரு வயித்துல பத்து மாசம் இருந்து பிறந்துட்டா போதுமா அதுக்கு பால் வேணும் ஒரு வேணால எதுக்கணுமே அது காப்பதற்காக இந்த மாதிரி தோயும் தீயமைப்பில் அந்த குழந்தை வயசு தொண்ணூத்தி அஞ்சு ஆச்சு என்னாங்க ஊர்ல என்ன விட சின்ன வேலைலாம் எனக்கு ஒண்ணும் வள்ளிங்களே அப்படின்னாரு சாத்தியிடும் அங்கீலே சங்காரம் நெருப்பு அதுல அந்த ஆன்மாவை அந்த உடம்பை அழிக்கிறான் இதுக்கு இடையில ஊற்றமாம் ஊன்று மலர்பதத்தே ஊற்ற திரோதம் இந்த ஆன்மாவானது வினையை அணிவிப்பதற்காக மறைத்தல் தொழிலை செய்கிறான் மறை திரோபம் மறைத்தல் தொழில் செய்கிற செய்வதால என்ன தெரியுதுனாரு படைத்து காத்து மறைத்து இதெல்லாம் செய்வது அருளல் என்ற ஒன்று அல்லவா முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு அந்த எடுத்த திருவடி இருக்க தூக்கிய திருவடி அங்கதான் வீடு இருக்கு எனவே முத்தியை நாடு ஒரு கால காக்கவும் அனுபவித்தும் இது ஊன நடனம் என்று சொல்லி தெரியும் நடனம் ஒரே பாரியா இருந்தாலும் கூட இந்த நலனுடைய நிலை அந்த ஒரு காலேஜில் தம்பி எங்க போயிருக்காங்க வெளியில இருந்து சொல்வாரா துணைவேந்தர் கேட்டு வரும்போது என்ன அந்த பக்குவரம் வரைக்கும் இப்ப மெதுவா இதெல்லாம் என்னாச்சு இப்ப பரைத்து ஞானம் வரணுமே இருக்கு என்ன பண்ணார் மாயை தனி உதறி எந்த உடுக்கையினால் தோற்றுவித்தானோ உடம்பை உலகத்தை தோற்றுவித்தானோ அந்த உடுக்கையினால இவனுக்கு இருக்கிற மாயை வைக்கிறான் நீக்க வைக்கிறான் மாயை தனி உதறி மூணு மலம் கண்மம் மாயை மூன்று மாய உதரமுடியா பண்ணிவிடையை சுட்டு செய்தி தீவனிங்கிறது அழுத்த அழுத்த ஒரு ஊண்டிய கால இருக்கு அடக்குவதற்காக அருள் தான் எடுத்து ஒரு காலம் வைக்கிறான் தான் இதுவரைக்கும் உலகியில் போய் அமிர்த்தினார் இந்த ஞானம் வந்து ஆணம் நீங்கிய கண்மம் நீங்கிய மாய நீங்கி இந்த உயர் ஞானம் பெற்ற பிறகு தன்னுடைய அருள் இன்பத்தில் அப்படியே அழுத்தி வைக்கிறார் பாரு அதுதான் மறைத்த எனவே இது ஞான நடனம் இந்த கைவரப்பட்ட முழு மலத்தை இந்த இந்த மாதிரி பெரிய ஞானிகள் எல்லாம் மூன்று மலத்தையும் நீக்கினவர்கள் எங்க இருப்பாங்க முடிவான இடம் அது பரம்பரளை அடைந்து கொண்டிருக்கிற இடத்தே ஊரை உணர்வுக்கு எட்டாது இதெல்லாம் நம்முடைய மாற்றம் கழிய நின்ற மறையோ நீ நம்முடைய மாற்றத்தை நான் சொல்லாலோ உணர்வுனாலும் இருந்து அந்த நடனத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அவன் அம்மா ஆட்டத்தை பார்க்க இந்த ஆன்மாவானது இந்த முத்திரைக்கு வந்து அவன் தருகிற அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் அதுதான் இது ஆனந்த நடனம் எனவே ஊன நடனம் நடனம் ஆனந்த நடனம் அப்ப ஆன்மா இந்த ஆணவத்தோடு சேர்ந்ததிலிருந்து மெதுவாக படிப்படியாக இந்த உடம்பெல்லாம் வைத்து கரைக்கவும் ஞானத்தை தரவும் பெற்ற ஞானம் பெற்ற உயிரை தன் திருவடிக்கீடு வைத்து அந்த ஆனந்தத்தை வழங்கிக் கொண்டே இருந்து இருக்கிறானே அதற்காகத்தான் நடராஜா ஆடிக்கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட நடனத்தை போய் நம்ம தடுக்கிறதா என்ற கருதிவன் கொஞ்சம் காலையாவது மாற்றீங்களேன்னு கரு நீக்கன்னு சொல்லாம நடந்து நிறுத்துக்குன்னு சொல்லாம நின்ன என்னாச்சு அதனாலதான் அமெரிக்கர்கள் நம்முடைய தெய்வ திருமேனிகளில கூத்த பெருமானுடைய திருவுருவத்தான் உயிர் விடுறான் ஏ அந்த இயக்கம் தான் சார் அவனந்து ஒரணமும் அசையாது அவன் ஆடிட்டே இருக்கிறான் அதனால அயல் உலகமும் ஆடிட்டே இருக்குது எனவே அந்த உருவத்துல அவனுக்கு ஈடுபாடு நடராஜா மேலதான் ரொம்ப ஈடுபாடு புண்ணிய சிவாங்கிறவர் வச்சு ரொம்ப அருமையா நம்ம கூட எப்படி இருக்கிறோம் நல்லா அருமையான திருநீட்டை வந்து குழைச்சிட்டு போ சுப்பிரமணியாஸ்வா அமெரிக்காவில அருமையான கோவில்லாம் வருது ஒரு கால எல்லையில் மணிவாசகர் சொன்ன மாதிரி தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற ஒரு நூற்றாண்டு வரத்தான் வரப்போகிறது தமிழர்கள் நாம சொன்னா கேட்க மாட்டோம் ஒரு ரஸ்கு மஸ்கு சொன்னாதான் கேட்பார்கள் அல்லவா அதனால அங்கிருந்து வருகிற அமெரிக்கன் இனிமே வந்து அவங்க அருமையா சென்னை எல்லாம் அணிந்து நான் ஆறுமனாவது சைவா ஏறாது அதெல்லாம் வேலை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க சரஸ்வதி மகாத்திலிருந்து அமைப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு பத்தி செஞ்சு அருமையா மருந்த மாத்திரையா கொடுக்கிறாங்க நல்ல அறிஞர்கள் தான் தொடர்ந்து அந்த அறிவை நாம் பின்பற்றவும் இல்லை அவங்க பேச்சை நம்ம கேட்கவும் இல்லை அதனால வந்த வேணுங்களா இல்லைன்னா நீர் குடுறதுக்கு எல்லாம் மாத்திரையும் மருந்துமா மஞ்ச கொம்பு எடுத்து ரெண்டு நாள் பிடிப்பா சரியா போடும் இப்ப நான் சாப்பிட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இரும்பா அறுக்குதா இருக்கு நாளைக்கு பேச வேண்டியிருக்குன்னு அருமா அருமையான மருந்து இல்ல இப்ப சாயந்தரம் தான் சாப்பிட்டேன் இப்ப பரவாயில்ல நல்லா இருக்கு நம்ம மருந்து ஏன்னா இங்க மற்றங்களா வாங்குற மருந்து வெறும் மருந்து போது இன்னைக்கு உங்க ஒளிபதிப்பு சரியா வராது நான் இடையே இரும்புவேன் இது வரைக்கும் அருமையா ஒளிபறிக்க இருந்தது நீங்க எடுத்திருக்கீங்க இரும்பலோடுதான் சேர்த்து எடுப்பீங்கன்னு சொன்னால் காலையிலும் பேசிட்டோம் இப்பவும் பேசிட்டோம் இப்ப பேசாச்சு இன்னைக்கு நாளை காலையில் ரொம்ப சுகமாவே போறோம்னா ரொம்ப நல்லது தேவியாபுரத்தில் நடராஜ பெருமான் அந்த மாதிரி பகுத்து சொன்ன உண்மை விளக்கம் ஒண்ணுதான் அதனால்தான் அதெல்லாம் படிக்கணுங்கிறது பதினாலு சாத்திரம் படிக்கணும் ஆமா ஆமா அதுல ஒன்னோட கூட ஏன்னா ஒவ்வொன்றில ஒவ்வொரு அணுகுமுறை எதுவிஞது எது அதனால எல்லாம் படிக்கணும் அதுக்காக ஒரு ஆர்த்தம் செஞ்சா என்ன பண்றது முருகா முருகா எனவே இப்படிப்பட்ட பெருமானுடைய நடனம்தான் ஆன்மாவினுடைய ஆணவ மலத்தை நீக்கி அந்த தன் மீழ் இருக்கிற திருவடி இன்பத்தை பெறுவதற்கு வாய்ப்பாக செய்கிறது அதைத்தான் நம் மூன்றா பிரித்துக்கொண்டு ஊன நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம் என்று வைத்து அருமையமாக அந்த ஆசிரியர் திருவதியை மனவாசகம் கடன் தான் அதனால் இந்த பாண்டியன் இப்படி கேட்டு ஒரு காலையாவது எடுத்து மாற்றுவேண்டும் பெருமான் என்ன செய்தார் அவருக்கு ஒண்ணும் கால் ஒழிக்கல இந்த ஒரு ஆன்மா ரொம்ப துடிக்குது ஏன்னா அதான் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு ஒரு படம் இருப்பாரு அது மாதிரி உண்மையா நடன கலையை தெரிஞ்சவங்களுக்கு தான் நடனத்துல இருக்கிற ரகசியம் தெரியும் அந்த சிரமம் தெரியும் சொன்னாரு எம்ஏல போய் நான் படிக்கும் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு ஆனா தொலகாப்பியத்துல இருக்கிற செய்தியை நமக்கு அது தெரிஞ்சாதான் ஆஹா எவ்வளவு அற்புதமா இருக்கு ஆனா அதே எவ்வளவு அருமையா செஞ்சிருக்காங்கன்னு தெரியும் அந்த பக்கமே போகலன்னு எப்படி தெரியும் அதனால் ரொம்ப அற்புதமா அந்த என்ன பண்ணுறது இப்ப எல்லா இடங்களிலும் என்ன வலது காலை ஊண்டி இடது காலை தூக்கி ஆடினார் இந்த ஒரு ஆன்மா படுகிற துன்பத்திற்காக ராஜசேகரப்பானின் படுகிற துன்பத்திற்காக அப்படியாப்பா கால் வலிக்குதா எனக்கு வலிக்கல உனக்கு வலிக்குது எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே நீட சொன்ன தாய்மான பெருமான உயிருக்கு ஏற்பட்ட துன்பத்தை போல பிற உயிருக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுதும் நான் துணி துடிச்சு அந்த ஆன்மாவுக்கு அருள் செய்யணும் பா அதுக்கு எனக்கு அருள் செய்யினார் தன்னுயிர் போல் எண்ணி இரங்கின் தெய்வ அருட்கருணை செய்ய பராபரமி அது மாதிரி இந்த நடன கலைவர் சிறந்ததுனால பெருமானுக்கு அவருக்கு என்ன நடனத்துக்கு அவர் ஆட்டமாடுவார் தனக்குற்ற துன்பத்தை ஆண்டவனுக்கும் நேரும் வலது காலை எடுத்து இடதுகாலை ஊன்றி மாறி நடனம் ஆலை நடனம் அவ்வளவுதான் பாண்டியன் பார்த்தான் இந்த மாதிரி தனக்காக பெருமானம் செய்ததுனால நீர் அந்த பெருமானத்தில் சென்று பெருமானி இந்த ஆன்மாவுக்காக கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்திற்காக இப்படி செய்தியே என்று சொல்லிட்டு அதற்கு வணக்கம் செலுத்துறான் அவரு சரி கால் மாத்திக்கிட்டா இருக்கிறான் அமைதி வல்ல என்னுடைய வேண்டுகோளுக்காக இருக்கு சீதி என்று சொல்லிவிட்டு பெரியாய் சரணம் தரணம் அங்கனா சரணம் அரியாயெளியாய் அடிமாறினம் புரிவாய் சரணா புனிதாசரணம் பெரியாய் தரணம் தெரியாய் தரணம் தத்துவத்தை வச்சுட்டாருங்க எல்லாம் இல்ல ஆண்டவன் ரொம்ப பெரியவனா இருக்கம் சின்னவனா இருக்கம் என்ன முரண்பாடு பாட்டு பாடிட்டு சார் உங்க திருவிழா பணத்துல சில இடங்கள்ல முரண்பாடு இருக்குதுங்க அதெல்லாம் இந்த இடம் சொன்னா ஏழு ஏழு ஜென்பத்துக்கு மக்கு பயில சக்தாங்க எல்லாம் படிச்சிருந்தேன்னா சரி சொல்லணுமே தவிர பெரியம் சரி யா ஐசாராயணம் உங்க ஆண்டவன் பெரியவனா சின்னவனா பெரியவருக்கு பெரியவர் தெரியும் இதே போட்டு திருவண்ட பகுதி படிச்சியா படிச்சிருக்கியா அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நிந்தடில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்படவிருந்தன பெருமானி நீ படைத்திருக்கிற அண்டங்கள் எல்லாம் நூற்றொரு கோடியின் மேற்பட நூற்றி ஒரு எத்தனையோ அண்டங்கள் இருக்கு அவையெல்லாம் அகாடு அகந்தகர்ந்த பெரிய அண்டங்களாக இருக்க ஆனால் அவ்வளவு பெரிய அண்டங்களும் கூட நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்டா சிறியவாக பெரியோன் அத்தனை அண்டங்களும் சேர்த்த இருக்கனா கூட உன்னுடைய அந்த அளவில் சின்னது நீ பெரியவன் அதை விட பெரியவன் எதுக்கு பெரியவன் அண்டங்களுக்கெல்லாம் பெரியவன் ஏன் அவற்றைமேக்கு ஒரு காலையில் பெரியோன் சிறியோன் அது என்ன சார் அவ்வளவு பெரியவனா இருந்தாலும் கேவலம் இந்த உயிர்கள் கரையேற வேண்டும் மிக சின்னவனாகவும் வருவான் சின்னவனாகவும் வருவான் எப்படி சாமி வருவான் சரியான தவிச்சு தவிச்சு போறார் பெருமானுக்கு மனசு கேட்கல வயசு எண்பது எண்பத்தி ஒண்ணு ஆகுது வயசு ஆகுதே தவிர உடம்பு சளைக்கலையே இவர் வர்றதுக்கு முன்ன ஒரு வரலாங்க முன்னால ஒரு குளத்தையே ஒரு அடியவர் மத்தியான சாப்பாடு தஞ்சை மாவட்டத்தில் சக்கரை பொங்கல் என்ன வெண்பொங்கல் என்ன தை சாதம் என்ன எலுமிச்சாதம் என்ன தேங்காய் என்ன சாதம் என்ன புலியோதரம் என்ன எத்தனை உண்டு புளி மாங்காய் ரொம்ப நல்லா இருக்கும் இஞ்சி மாங்க தோயல் அல்லவா இந்த புலிவோதரைக்கு பருப்பு தோயல் ரொம்ப நல்லா நல்லா செஞ்சுதான் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே வறுவல் அருமையா இருக்கும் அந்த வருவல்ல உறவுகிழங்கு வருவல் கருணகர் காராக்கரண வறுவல் அல்லவா நம்ம வாழைக்கா வறுவல் இதுல காராகரண ரொம்ப சிறப்பு உடம்புக்கு தொந்தரவு பண்ணாது இப்படி அருமையா வைத்து முன்ன உட்கார்ந்து இருக்கு இது நாவக்கரசர் அப்படி ஏங்கன்னு எவ்விடம் ஐயா சொல்லுகிறீர் திருப்பு இங்கிருந்து தரிசனத்துக்கு போயிட்டு இருக்கார் ரொம்ப பசியா இருக்கிறீர் இங்க உட்காரும் இதெல்லாம் சாப்பிடும் அறார அறார எப்படி இருக்கும் எல்லாம் அருமையா சாப்பிட்டு எங்க திருப்பி நானும் கூட செய்ய மாட்டான் ஏன் இவருக்குதான் பசி எனக்கு மட்டும் பசி இல்லையோ அப்படின்ட்டு சீரியாய் சரணும் ஒரு ஆன்மா சாப்பிடணுங்கிறதுக்காக எத்தனை விதமான சாதம் ஒரு குழமையை வெட்டி பெரிய தரணம் தெரியாய் தரணம் தரணம் எளியாய் தரணும் இந்த மாதிரி முரண்பட்ட சொல்லுக்கு மட்டும்தான் உனக்கு வணக்கம் எளியாய் தரணும் மருதுல அதுவா ரொம்ப எளியவனே தரணும் ஏன் சார் உங்க ஆண்டவன் அரியவனா எளியவனா ரெண்டும் உண்டு அதுதானே வேணாங்கிறது அங்கதான எங்களுக்கு தகரா இருக்குங்க மக்கு உக்காரா என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டா மட்டும் போதுமா தெரிஞ்சுக்கணும் ஒரு அப்பா ட்ரெஸ்ஸே கோலத்தையே ஒண்ணு பன்றி ஆயப்போய் ஒண்ணு பறவையா போச்சா கண்டாங்களா அப்படி அறியாருணத்திலேயே போங்களேன் வைணவத்து போன மாட்டேன் ஒரு குழந்தை எங்க அவங்க நாராயண இருக்காரு தூணிலும் உளன் சத கோடிய துரும்பிலும் உளன் அப்பா அது பெருமா எங்கே இருப்பார் இதோ இந்த தூணில் கூட இருப்பாங்க துரும்பல கூட இருப்பாங்க தூண்ல இருப்பாங்கடா தூண்ல கொடுத்தான் வருவதிங்காரமாக அரியாய் சரணம் எளியாய் சரணம் அரியவனாகவும் இருக்கிறான் அன்பர்களுக்கு எளியவனாகவும் இருக்கு இப்படி எல்லாம் அந்த பெருமானை போற்றி ஒரு ஐந்தாறு பாட்டு இப்படி எல்லாம் வணங்கி சொன்னேன் அரியன் கேட்டதுக்காக இந்த காலை மாத்தி செய்த ஆடப்படாது என்றும் இப்படியே நடனம் காண அரியனுக்காக கால் மாத்துறது கால் மாத்தனதாகவே இருக்கட்டும் சுவாமி மாத்திக்க அப்ப எல்லா இடங்களிலும் வலது கால் உண்டு இடது கால் எடுத்தது மதுரையில மட்டும் எடதுகால் ஒன்றி வலதுகால் எடுத்து என்றும் இப்படியே இந்த திருநடம் யாரும் காண நின்ற வேண்டும் இதே மாதிரி அடியுக்கு செய்த மாதிரி நீ ஊழி ஊழி வருங்காலாம் இப்படியே இருந்து நடந்தது மதுரை நடராஜா இப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னவர் அடியேன் வேண்டும் வரம் இது எனக்கு வரமாக கேட்கிறேன் கொடுனர் என்று தாழ்ந்தான் அன்று தொட்டு இங்கோன் அறநீலையாய் நின்றான் அவன் என்று வேண்டினான் அற்புதமானது அதிகம் இல்ல தத்துவம் தான் நமக்கு நடராஜாவுடைய தத்துவம் அப்படி செய்து பிடித்தார் குரூர் சுவாமிகள் அங்க வந்தார் என்ன அவன் ஒரு அசுரன் அதனால வந்து அந்த ஏனில் தீங்கு செய்யாமல் இருப்பதற்காக அமைச்சினா ஆனால் அதை நம்ம தத்துவம் நம்மளுடைய உயிரினத்தில் இருக்கிற ஆணவ மலம் தான் அமுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தேன் ஏன் அப்படி அமுக்கப்பட்டிருக்கு கேட்டா ஆணவம் என்பது அனாதி உயிர் அனாதி இறைவன் அனாதி அவனை பிடிச்சிருக்கிற சனி அந்த ஆணவ மலம் அனாதி எனவே அதனுடைய ஆற்றலை அமுக்கலாமே தவிர அறவே இல்லாமல் பண்ண முடியாது எனவேதான் அந்த அமுக்கிறது கேட்டா அந்த ஆணவ மலத்தை அணுக்கியதான தத்துவம் இப்படி ஆகிருந்தார் குரோடு சாமியில் வந்தாருங்க ரொம்ப அருமையாக பதினொன்னூற்றாண்டு அது சொல்லாமல் இருப்பேன்னா நான் நாற்பது வருஷம் அங்கே இருந்தேன்லவா அதனால அவர் ஒரு சும்மா சாதாரண அவர் ஒரு இன்ப பாட்டாக பாடினார் ஒரு செவிலித்தாய் தான் பொண்ணு இப்போ அந்த பொண்ணு காதல் கொண்டு யார் மேலே சொக்கநாதர் மேலேயே காதல் கொண்டு அப்படிதான் நேற்று வரைக்கும் ஒன்று பேச்சு இன்னைக்கு வந்து பேச்சே வேற மாதிரி இருக்குது என்னன்னாரு என்ன குரோன சாமிய தேனமுத சிலைக்கரும்பு மெய் கோலைக்கு அரும்பு ஒரு வேம்பனும் தேன ராத சீலை கரும்பு கோலை ஒரு வேம்பனும் என்ன சுவாமி நேர போனா பொண்ணும் அழைச்சுக்கிட்டு நேற்று வரைக்கும் நல்லா இருந்ததுங்க காலையில நல்லா குளிக்கும் சாப்பிடும் எல்லாம் செஞ்சது நேற்று சாயந்திரத்துல சரியாவில்லைங்க என்னன்னாரு தேன ராத கோலை கரும்பு தேனராத சீலை ஒரு கோலைக்கரும்பனும் இந்த மன்மதன் கையில இருக்குது பாருங்க கரும்பு நம்ம மாதிரி கரும்பு தான் அது தேனராத கரும்பு நல்ல சுவையா இருக்கிறது இது இன்னைக்கு காலையில என்ன சொல்லுதுன்னா ஆமா அது தேன் கரும்பு கொலை இல்ல கொலை கரும்புங்க அவன் கையில இருக்கிற கரும்பு உண்மையாவே தேனுடைய கரும்பு தான் ஆனா இந்த காதல் நிறைவேறாமையினாலே அந்த காதலை உண்டாக்கியவனே மன்மதன் அதனால அது கொலை கரும்பு என்று சொல்லுதான்